அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு ஒருத்து ஆற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே குற்றம் நிகழ்ந்த காலத்து தண்டனை அளித்து அவரை திருத்தும் அவர்பால் அன்புடன் பார்த்து அவர்கள் செய்த குற்றத்திற்காக தண்டனை பெறுகிறார்கள் என்று எண்ணுமாறு செய்யும் தன்மையே உயர்ந்ததாகும் குற்றம் கண்டவழி தண்டிப்பது முறையும் கடமையும் ஆகும் ஆனால் குற்றம் புரிந்ததனால்தான் தண்டனை கிடைத்தது என்ற எண்ணம் குற்றம் புரிந்தவர்கள் பால் உண்டாக வேண்டும் கண்ணோட்டத்தினால் அவ்வாறு உணர்த்த முடியும் என்பது ஆசிரியருடைய உபதேசம் இங்கே தன்னை துன்புறுத்துகின்ற அப்படின்னா தன்னை துன்புறுத்துகின்ற பகைவன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது தன்னால் தண்டனை கொடுக்கப்பட்டவன் அவனும் சொற்களாலேயும் செயல்களாலேயும் தன்னை துன்புறுத்ததாக இருந்தாலும் கூட அவனிடத்தில் அன்பான பார்வையை செலுத்தி அப்படிங்கிற அர்த்தமும் இந்த குரட்பாவில் இந்த பதவுரையில் நாம் எடுத்துக்கலாம் இனி தமக்கு தீமை செய்து பகை பாராட்டுவாரிடத்திலும் கருணை கண்ணுடன் பொறுத்து செயல் நிகழ்த்தும் பண்பே தலையான செயலாம் என்று பொருள் சொன்னாலும் பொருத்தமாகத்தான் அமையும் ஒப்பிட்டு பார்க்கலாம் திருக்குறள்லேயே நூத்தி ஐம்பத்தி ஆறாவது குரட்பா ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் பரஸ்பின் பந்து வர்க்கேவா மித்ரே துவேஷ்யே ரிபௌ தச்சா ஆத்மவத் வர்த்தித்தவியம் ஹி தயைஷா பரிகீர்த்திதா என்று ஒரு சுபாஷித ஸ்லோகம் அதாவது மற்ற உறவினர்களிடத்திலும் நண்பர்களிடத்திலும் அவ்வாறே பகைவர்களிடத்திலும் தன்னை போன்று மனோபாவனையே கருணை எனப்படும் அதாவது கருணையினுடைய லக்ஷணம் இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு பரஸ்பின் பந்து வர்க்கேவா மித்ரே துவேஷ்யே ரிபௌ ததா ஹி ஆத்மவத் வர்த்தித்தவ்யம் ஏஷா தயா இதுதான் தயேன்னு சொல்லப்பட்டிருக்கு இனி பதவரை பார்க்கலாம் ஒருத்து ஆற்றும் தன்னை துன்புறுத்துகின்ற பண்பினார் கண்ணும் பண்புடையவரிடத்திலும் கண்ணோடி கண்ணோட்டம் உடையவராய் பொறுத்தாற்றும் பொறுமையுடன் செயல்படும் பண்பே பண்புதான் தலை தலைவனுக்கு உயர்ந்ததாகும் தன்னை துன்புறுத்துகின்ற பண்புடையவரிடத்திலும் கண்ணோட்டம் உடையவராய் பொறுமையுடன் செயல்படும் பண்புதான் தலைவனுக்கு உயர்ந்ததாகும் ஒருத்து ஆற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடிப் பொறுத்தாற்றும் பண்பே தலை அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்ஆப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து இதனை உங்கள் மொபைலில் பெற ஏழு ஏழு பூஜ்யம் எட்டு இரண்டு